நிச்சயமாக அல்லாஹான் அவருக்கு உணவளித்தான் அவரை கருத செய்தான் அதாவது அவரின் நோன்பு முடியாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது பதினொன்று முஸ்லிம் ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து